ல் அவர் நன்னயம் செய்துவிடல் இந்த குரலிலிருந்து நாம் அறிந்து கொள்வது நமக்காரான ஒரு குற்றம் செஞ்சுவிட்டாலும் யாரேனும் நமக்கு தீங்கிழைத்தாலும் அவர்களை மறுபடியும் அடிக்காமல் அவர்களுக்கு திரும்ப தீங்கு செய்ய நினைக்காமல் அவரே வெட்கப்படும் படிக்கு அவருக்கு நன்மை செய்து விடல் வேண்டும் இது இந்த குரலனுடைய பொருள் ஆனால் இன்றைய காலகட்டத்திற்கு இது எவ்வளவு தூரம் ஒத்து வரும் ராமாயண காலத்துக்கு ஒத்து போயிருக்கலாம் அதுவே மகாபாரத காலத்தில் ஒத்து போகாது மகாபாரத காலத்தில கூட ஒத்து போயிருக்கலாம் இந்த கலியுகத்திலே இவ்வளவு ஆயிரம் ஆண்டுகள் கழித்து இது எங்கேயான ஒத்து போக போகிறதா அடிக்கு அடிதான் கண்ணை வாங்கிவிட்டா கண்ணை குடிச்சிட வேண்டிதான் காதை வாங்கினா காதை புடிங்கிற வேண்டிதான் சொல்லால் அடித்தா சொல்லால் அடிக்க வேண்டிதான் ரத்தத்துக்கு ரத்தம் தான் அப்படின்னு அனைவரும் ஓடிக்கொண்டிருக்கும் வேளையில் போய் இன்னா செய்தார உறுத்தல் அவர் நானும் நன்னயம் செய்துவிடல் நமக்காரான தீங்கு செஞ்சிருந்தாலும் திரும்ப வாருக்கு நன்மை செய்யணுங்கிறது எவ்வளவு ஒத்து வருங்கிற கேள்வி பிறக்கும் கண்டிப்பா ஒத்து வரும் வராமல் போகாது இப்ப தர்மபுத்திரன் எப்படி நடந்துக்கிறார்னு பார்க்க போறோம் அதை நாம் எப்படி கடைப்பிடிக்கலாம்னு பார்க்க போறோம் எந்த கேள்வியிலிருந்தோம் விதுரன் திருத்தராசிரனை என்னென்ன குற்றங்களுக்கு நீ ஆளானாயா அதனால கவலைப்பட்டு தூக்கம் இல்லாமல் தவிக்கிறாயா என்று வினவினான் பதில் சொல்லல எனக்கு தர்மத்தை சொல்லு எனக்கு பிடித்ததை சொல்லு எனக்கு நல்லதை சொல்லு தவிர மெழுகி பேசி விட்டான் அவர்களுக்கு கொடுக்காமல் நீ ஏமாற்ற பார்க்கிறாய் நீ அவர்களுக்கு எத்தனை குற்றம் புரிந்திருக்கிறாய் தெரியுமா லாட்சா கிரகத்தில் வைத்து அறக்கு மாளிகையில் எரிக்க முற்பட்ட போது உனக்கு தெரியும் ஆனா வாழாதிருந்தாய் திரௌபதி மானபங்கப்படுத்தப்பட்ட போது உனக்கு தெரியும் உன்னுடைய ராஜசபைக்கு முன்பாக இது அண்ணன் தம்பி பங்காளி சண்டைகள் கூட அல்ல உன்னுடைய குடிமகள் உருத்தி உன்னுடைய பிரஜேல உறுத்தி மானபங்கப்படும் போது கூட நீ பேச்சே இல்லாமல் பேசாமல் இருந்தாய் வாய் திறக்காமல் மௌனம் காத்தாய் உன் கண் முன்னாடிதான் அந்த கொடுமையே அரங்கேறியது இத்தனை பீஷ்பரும் பார்த்துருந்தாரே துரோணரும் பார்த்திருந்தாரே நான் எவ்வளவு எடுத்து சொன்னேன் அரசையாளமாக நீ அதை தடுத்திருக்க வேண்டும் செய்யவில்லை உடனே அர்ஜுனோனோ யுசுஷ்டரனோ என்ன பண்ணிருக்கோம் சாய்த்திருக்க வேண்டும் செய்யவில்லை யாது காரணம் தெரியுமா அவர்கள் கோபத்தை அடக்கி கொள்ள பழகியவர்கள் உன்னிடத்தில் மதிப்புள்ளவர்கள் உன்னை குருவாகவும் தண்டையாகவும் உன்னிடத்தில் அன்போடையும் நடக்க முற்படுபவர்கள் ஆனா அவர்கள் செய்யறதை போய் கையாலாகத்தனும் நீ தப்பா நினைச்சுக்கிறேன் அவளுக்கு வீரம் இல்லை அதனால கோழைத்தனத்தோட நடக்கிறாய் நீ நினைச்சிருக்கே அதிக வீரம் உண்டு திருத்தரா அந்த வீரத்து தடையால் தெரியுமா பணிவும் பண்பும் அறத்தில் சிந்தையும் ஒருத்தர் சக்திசாலியா இருக்காருங்கிறதுக்காக அவர் குற்றனே பண்ணிட்டு ராவணன் மிக சக்தி படைத்தவன் ஆனா குற்றத்தின் போனான் ஹனுமான் நிக்க சக்தி படைத்தவர் நன்மையின் பக்கம் போனார் ஹனுமான வணங்குவோம் ராவணனை வணங்குவோமா ஆக பக்தி இருக்க வேண்டும் குற்றம் புரியாமை வேண்டும் சக்தி இருக்க வேண்டும் அப்ப லோகத்துல சக்தி யாரிடத்துல இருந்தா நல்லா இருக்கும் நல்லவர்களிடத்துல சக்தி இருந்ததுன்னா நல்லா இருக்கும் நல்லவர்களிடத்துல பணம் இருக்கணும் நல்லவர்களிடத்துல பலம் இருக்கணும் நல்லவர்களிடத்துல வாதத்திறமை இருக்கணும் இது மூணு நல்லவர்களிடத்துல இருந்தா நல்லத்துக்கு பயன்படும் இது மூணு தீயவர்களிடத்துல இருந்தா லோகத்துக்கே சமுதாயத்துக்கே ஆபத்து பித்ராஷ்டரா உங்ககிட்ட பெருக சக்தி இருக்கிறதா நினைக்கிறேன் துரியோதன நடத்தல் இருப்பதாக கொள்ளுகிறாய் ஆனா உண்மையில் அது இருக்கிறதெல்லாம் தர்மபுத்திர நடத்தே அவன் உன்னிடத்துல எப்படி நடந்துக்கிறான் பாரு என்று அழகான ஒரு ஸ்லோகம் சொல்றார் நம்மிடத்தில் குற்றம் இழைத்தவர்கள் தீங்கிழைத்தவர்களிடத்திலும் இப்படித்தான் நாம நடந்து கொள்ள வேண்டும் அது கொஞ்ச காலத்துக்கு கஷ்டம் கொடுக்கும் என்ன தர்மபுத்திரனே எவ்வளவு கட்டப்பட்டிருக்காரு வாழ்நாள் முழுக்க துரியோதனன் நல்லா இருந்துச்சாரு இது நமக்கே கேள்வி வரும்பார்க்கும் வாழ்க்கையிலதான் கட்டப்படுறோம் நம்ம எல்லாரும் அநேகமா நல்லவர்கள் தான் யாருக்கு ஒன்று குற்றமே புரிஞ்சுருக்கல தேடிண்டே இருக்கல போய் சொன்னே இருக்கல பிறன் மனைவிக்கு விளங்கி கொண்டிருக்கவில்லை பிறர் சொத்துக்கு ஆசைப்பட்டு கொண்டிருக்கவில்லை நல்லவர்கள் பண்டமெண்டலா பார்த்துன்னா நம்ம எல்லாருமே நல்லவா தான் ஆனா அப்பப்ப நமக்கு ஏற்படுகிற சில ஆசைகள் அப்பப்ப நமக்கு ஏற்படுகிற மன கிளர்ச்சி இதுகளை சமாதானப்படுத்திக்கிறதுக்காக தப்பு பண்ணிடுவோம் இல்லைன்னா தப்பு பண்ணிட மாட்டோம் நம்ம ஏதோ குறை ரொம்ப ஒன்று குற்றத்தோட வளரவா இல்லை நேர்மையாக இருக்கணும்னு ஆசைப்படவா தான் என்ன சுவாமி பண்ணுறது ஏதோ இந்த வேலையை பிள்ளைக்கு வாங்க வேண்டியிருந்தது கொஞ்சம் நெடுவோ சுழுவோ பண்ணித்தான் இந்த கல்யாணத்தை பண்ணி முடிக்க வேண்டியிருந்தது ஆயிரம் பொய் சொன்னாலும் கல்யாணம் பண்ணு இந்த மாதிரி பழமொழிகள்லாம் எங்கேருந்து வந்ததுன்னே தெரியல ஆயிரம் பொய் சொன்னாலும் ஒரு கல்யாணத்தை பண்ணுன்னா ஏதாவது ரிஷியை எழுதி வைத்தாரா பாரதத்தில் இருக்கா வேதவியாசம் எழுதி வச்சிருக்காரா எங்கேயுமே இல்லை இது நமக்கா நிறைய பழமொழிகள்லாம் எடுத்து நிடுவோம் அதுக்கு பிறகு சொல்லி விட்டு அதுக்கு அர்த்தம் இதுவா பொய்யான அர்த்தம் இதுவான்னு ஒரு பட்டிமன்றம் ஒன்றும் இல்லை கல்யாணம் பண்ணணும் பொய் சொல்லாம நேர்மையோட என்ன குற்றம் கூட இருக்கிறதோ அதை எடுத்து சொல்லித்தான் ஆகணும் கல்யாணத்துக்கு அப்புறம் வெடிக்க போறது முன்னாடி பொய் சொல்லிட்டோம்னா அதுவும் இப்ப அவரவர்களுக்கு இருக்கிற இண்டிபெண்டன்ஸுக்கு சின்ன டாலரன்ஸ் லெவல் கூட இல்லை கல்யாணத்தை பண்ணிடுறோம் அதாவது இண்டிபெண்டா இருக்கா ஒத்தருக்கு ஒருத்தர் வேற வழியே இல்லை கணவன் விட்ட வழிதான் மணி மனைவி என்ன சொதாராதான் கணவனுக்கு அப்படின்னு இருந்த கடந்த காலமே பெல்லு அவா சொந்த காலம் இருக்கா அப்போ ஒரு சின்ன உண்மை மாறி போச்சு நம்ம கிட்ட கூட சரி போனா போறது கல்யாணத்துக்காக ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையில பெல்லே அப்படி இருக்கிறச்சே எவ்வளவு தூரம் உண்மையை பேசி கல்யாணம் எதையும் மறைக்கவே கூடாது அப்படி இருக்கிறச்சே எப்போதும் வெளிச்சமாய் உண்மையை பேசி வாழ்வது நலம் பயக்கும் இது ஒண்ணும் கையாலாகத்தனம் அல்ல தர்மபுத்திரனுக்கு சக்தி இருக்கு தனக்கு நீ கொடுத்த அனைத்து குற்றங்கள் எல்லா கஷ்டங்களையும் கொண்டான் இஷ்ட நாமே அண்ணன் தம்பிகளுக்குள்ளையோ குடும்பத்துக்குள்ளேயோ நண்பர்களுக்குள்ளேயோ சில சமயம் பொறுத்துக்க வேண்டி வரும் நம்ம என்ன நினைப்போம் நாம நல்லவர்களாத்தான சாமி இருக்கோம் நான் ஏன் வாழ்க்கையில கட்டப்படுறேன் அதை எவ்வளவு தப்பு பண்றான் எத்தனை எனக்கு தெரிஞ்சு தப்பு பண்றான் ஆனா அவன் நந்தாத்தானே இருக்கான் இது நாம பேசிட்டே இருப்போம் இந்த ரெண்டு விஷயம் உற்று நோக்கத்தக்கள் ஒண்ணும் நன்னா இருக்கான் நன்னா இல்லைங்கிற யாட் ஸ்டிக் அது எதுங்கிறது மாறுபடும் நான் நினைச்சிருந்துருக்கேன் வாழ்க்கையில சந்தோஷமா பதவி பணத்தோட இருந்துவிட்டால் நன்னா இருக்கிறது அது நான் இல்லை நான் நேர்மையாக தான் இருக்கேன் ஆனால் எனக்கு ஒன்று ப்ரொமோஷன் கிடைச்சுட்டே இருக்கில்ல எனக்கு ஒன்று ஈஸியாக பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலை நான் நல்லவனாக இருந்தாலும் இந்த கஷ்டப்படுறேன் அதை பாரம் ஒரு கோடி கோடியாக சம்பாதிக்கிறார் எவ்வளவு பெரிய கல்யாண மண்டபத்தில் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டார் நன்னா இருக்கார் ஆனால் எவ்வளோ கொள்ளையடிக்கிறான்னு எனக்கு தெரியும் இப்படி பெரு பெருமாள் பார்த்துட்டு இருக்காரே அப்படின்னு நாம் சொல்கிற முல்லையோ ஆனால் அவருடைய கண்ணோட்டத்தில் நன்மை தீமைங்கிறது வேறு நாம் நினைக்கிறது நன்னா இருக்கிறதுங்கிறது இருக்கிறது பதவி உயர்வோட வாழ்க்கை தரம் நன்னா ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் மோட்சம் போறதுக்கு தான் நல்லது பண்ணிட்டு இருக்கானா நிம்மதிக்கு வழிவகுக்கிறானா தனக்கு பிடித்தா போலே நடந்து கொண்டுகிறானா இதுதான் நன்னா அகராதி பகவானுடைய அகராதி அவர் வச்சிருக்கிற டிஷ்டரி டிக்ஷனரி எடுத்து பார்த்தோம்னா நன்னா என்ன பக்தியோடு இருத்தல் நிம்மதியோடு இருத்தல் மனசாந்தி மன சமாதானம் இருத்தல் அது இதுதான் பகவான பொறுத்த வரைக்கும் ஏன்னா அவர் என்ன சொல்றாருன்னா எத்தனை வாழ்ந்தாலும் கடைசியில மனிதனுக்கு தேவை இதுதானே அது தர்மபுத்திர இடத்துல இருக்கு அது புத்திராசர இடத்துல இல்ல ஆனால் நம்ம தேவையில்லாத இது கவலைப்படப்படாது அவர் தப்பு பண்ணிட்டே இருக்காரு ஆனா அவர் நன்னா இருக்காரு நான் நல்லதே பண்ணிட்டு இருக்கேனே நேர்மையா இருக்கேனே ஆனா நான் நன்னா இல்லையே கவலையப்படாதீங்க பெருமானுடைய திருவுள்ளத்தில் அவருக்கு இருக்காது உங்களுக்கு நிச்சயம் இருக்கும் கடைசியில பயன்பட போறது எது தெரியுமோ அவருடைய உள்ளத்துல என்ன கழுத்து போட்டு வச்சுக்கிறாருங்கிறது மட்டும்தான் எங்க ரெக்கார்டா அங்க முச்சன் அதை விட்டுட்டு கண்ட கண்ட இடத்துல ரெக்கார்டாயின்னா ஒரு பிரயோஜனம் இல்லை நாட்டு மக்களுக்கு யாரோ குற்றம் புரிந்தவனுக்கு நாம நன்னா நடந்துட்டு ஒண்ணுமே சாதிக்க போறது இல்லை பெருமானுக்கு நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டும் அவர் சரின்னு ஏற்று முட்டாருன்னா எல்லாமே நன்னத்தான நடக்க போறது இது ஒரு ஆங்கிள் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல இதை பாத்துங்க இன்னொன்னு நாம கட்டப்பட்டு இருக்கிறதாவும் அவர் நன்னா இருக்கிறதாவும் நினைச்சுட்டு இருப்போம் ஆனா உண்மையில அவர் வீட்டுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா எத்தனை காட்டம் இருக்குன்னு அவர் நாம ஏதோ ரொம்ப சுகமா இருந்துட்டு இல்லையே அவர் தான் சுக்கமா சமையல்லை இந்த கஷ்டம் இருக்குது அந்த கஷ்டம் இருக்குது நான் ஏதோ பணம் தான் இருக்கேன் தவிர நிம்மதியே இல்லைவா சரி பணம் இருக்குது பதவி இருக்குது எல்லாம் இருக்குது ஆனால் அதை காப்பாற்றிக்கிறது பயம் கூடவே வந்துருக்கோம் இல்லையோ ஆனால் அந்த பயம் இல்லவே இல்லை இப்போ அதனால் நாம சில தப்பு கணக்கு போட்டுருவோம் ஸோ நம்ம தான் துக்கப்பட்டு இருக்கோம் படத்தார் எல்லாம் சுக்கமாக இது நம்ம இடத்துல ஒரு எண்ணம் உலகத்துலயே நான் ஒத்தன்தான் கஷ்டப்படுறேன் என்னை எல்லாரும் சுகமாக தான் இருக்கான் இல்லவே இல்லை உண்மையாக பார்த்தா நான் ஒத்தம் தான் சுக்கமாக இருக்கேன் மற்ற எல்லாருமே கட்டப்பட்டு இருக்காளோ என்னமோ கொஞ்சம் மாற்றி சிந்திங்கோ அந்த சிந்தனை வந்ததுன்னா தான் சரி எல்லாருமே சுத்தமாக இருக்கிறதுக்கு தான் படைக்கப்பட்டிருக்கோம் எல்லாருமே இன்பமார்கிறதுக்காக குறைந்து குறைந்து பேசிக்கொண்டு ஓர் பிரயோஜனமும் இல்லை இப்போது விதுரன் பார்த்து கேட்கிறார் ஆறு கொஞ்சம் கூட கொடுமை எண்ணமே இதிருஷ்டி நடக்கிற கிடையாது ஆறு சம்சம்னால் குரூரனாக இருக்க மாட்டான் கொடுமை குணம் கிடையாது வன் குணம் கிடையாது தான் கொத்த கஷ்டம் கொடுத்தாளா திரும்ப அடிச்சிட வேண்டிதான் சுவாமி மயிலே மயிலா இறகு போடாது கோல் எடுத்தாத்தான் குரங்காடும் இதெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சுக்கணும் கோல் எடுத்தாத்தான் சண்டை போட்டாத்தான் நிமிந்தாத்தான் அழுக பிள்ளை தான் பால் குடிக்கும் இது வேற ஒண்ணும் அதனால ஓ நம்ம எல்லாம் பேசாம இருந்தா நடக்காது ஒருத்தர் கேட்டாரா திரும்ப அடிக்காதான் சுவாமி நடக்குங்கிற பாருங்க இது வன்கோணம் இந்த வண்ணினால ஒண்ணுமே பிரயோஜனப்படாது ஒருத்தர் நம்மள அடிக்கிறாரா கேட்கணும் அதுக்குன்னு பயந்து ஓடி வந்து சொல்லவே இல்லை இப்போ ஆனா அடிக்க அடிதான் வஞ்சனைக்கு வஞ்சனை தான் தீங்குக்கு தீங்குதான் இது கொடுத்தா இதுதான் அப்படின்னு நினைக்கிறதுனால நன்மை ஏற்பட போவதில்லை அதனால இன்னும் வன்மை வளரத்தான் வளரும் பகை வளருமே பகை முடிக்க முடியாது ரெண்டு கையை சேர்ந்து தட்டுறோம் தட்டினா தான் சத்தம் வரும் ஒரு கையை மட்டும் எடுக்கணுட்டேன்னா காத்தல என்ன போயிட்டு வந்தாலும் சத்தம் வரவே வராது அடிக்கவே முடியாது அதே போல அவர் கொஞ்ச நேரம் வெயட்டம் திட்டம் நம்மளை அடிக்கிறதுக்கு வரட்டும் அவரை பார்த்து நன்னா ஒரு தட சரிங்க அவர் என்ன தெரியுமா அவர் அவருக்கு நம்ம நினைச்சு கலங்கிய போடுவார் ஒருத்தருக்கு வரும் நான் போட்ட சண்டை நான் பட்ட கோபத்தாலோ நான் ஏசினதாலோ எதிராளி கொதிக்கிறா இருப்பார் அவர் நன்னா துடிக்கிறாரு பார்ன்னு அவனுக்கு தெரியணும் அப்பதான் அவனுக்கு திருப்தி இவன் கோபப்பட்டதுனால அவனுக்கு திருப்தி இல்லை பிபி இவர் அடிச்சதுனால அவருக்கு திருப்தி இல்லை கைவலி இவர் ஏ சொன்னதுனால திருப்தி இல்லையே தொண்டை தண்ணி வச்சு போச்சு அப்ப எதுனால திருப்தி தெரியுமா இவர் அடித்து கோவப்பட்டு ஏ சொன்னதுனால அந்த துடிப்பாத்து ஒரு திருப்தியாரே அந்த எண்ணம் தர்மபுத்திரனுக்கு கிடையாதுங்கிறார் அவன் என்னைக்கு அத போல புத்தி உடையவன் அல்லான் அந்த கொடுமை எண்ணம் அவனிடத்தில் கிடையவே கிடையாது ஆறு என்ன குற்றம் புரிந்தாலும் அவனுக்குள்ளும் ஆத்மா என் இந்த சரீரத்துக்குள்ளும் ஆத்மா அவனுக்குள்ளும் பகவான் எனக்குள்ளும் பகவான் என்ன சமமாக பார்த்த தெரிந்தவன் தர்மபுத்திரன் ஒரு துத்தராட்ட நடத்துல தர்மபுத்திரன் பொதுக்குற பொருத்துக்கிறார் எதுக்கு சக்தி இல்லாதனால அல்ல அவரையும் ஒரு பிரம்மம் அவரையும் ஆத்மாவாக பார்க்கிறான் தன்னையும் ஆத்மாவாக பார்க்கிறான் எடுத்து கொண்ட உடலுக்கு தகுந்தா போலே குற்றம் புரிகிறான் அத அவன் புரிஞ்சிக்கலே அப்ப முக்தியில் அவருக்கு எண்ணமே இல்லை இன்னும் வருத்தப்பட்டு சிரிக்கிறான் தர்மபுத்திரன் அவனுக்கு தர்மே தெரியலையே அப்ப ஆத்மாவே புரிஞ்சிக்கலேன்னு அர்த்தம் மோட்சத்துக்கு போறதுக்கு ஆசையே இல்லையனு அர்த்தம் அவனை நினைச்சு ரொம்ப பிட்டியபிள் கண்டிஷன் படுவோமா ஒருத்தர் நம்ம அடிக்க வந்தா அவனை இப்படி பண்றாரு இவருக்கு என்னென்ன நாசம் ஏற்பட போறதோ நம்ம கவலைப்படமா உடனே கோபம் வருது நமக்கான ஆனா பெரியோர்கள் எழுதி வச்சிருக்கிறது குற்றம் செய்தவர் பக்கம் பொறையும் திருப்பையும் உகப்பும் சிரிப்பும் நடையாட வேணும் என்கிட்ட குற்றம் புரிஞ்சுட்டா உடனே கவலைப்படணும் ஓ இவருக்கு என்ன நான் கூட மன்னிச்சிருவேன் ஆனா எங்கிட்ட பற்ற குற்றத்தை பெருமாள் கணக்கு வச்சு விடுறார் என் அடியான இடத்துல ஒரு தப்பு பண்ணியா உன்ன நான் விடுறதில்லை என்ன அவர் தண்டனை கொடுக்க ஆரம்பிக்கிறார் நானே மன்னிச்சாலும் அவர் விட போறது நாம கவலைப்பட வேண்டும் அதைத்தான் ஆண்டு சம்சாது அனுக்ரோஷாது நிறைய தயையை காட்டுகிறான் கருணையை காட்டுகிறான் இதே துரியோதனும் கருணனும் காட்டுல சிக்க முட்டான் ஆராரோ வேணர்கள் எக்ஷர்கள் வந்து இவன் ஏதோ பெண்ணிடத்திலே தவறாக நடக்க போக அவர்கள் கைது பண்ணுட்டா அப்ப யுதிவன் தீமசேனன் அர்ஜுனன் முதலானோர் போயிட்டு தான் காப்பாத்தியே விடுறா தனக்கு நேர ஆறு தப்பு பண்ணோ அவனை கூட காப்பாற்றி தர்மாது தர்மபுத்தி தர்மபுத்தனுக்கு மாறவே மாறார் கடைசி மூச்சு போய் இந்திரலோகத்துக்கு போய் சேர்ந்த வரைக்கும் தர்மத்தில் சிந்தனை மட்டும் மாறார் தர்ம கஷேத்திரே குருக்ஷேத்ரே சமவேதாக மாமகா பாண்டவா செய்வ கிம் பிள்ளைகளும் போயிருக்கா பாண்டு புத்திரும் போயிருக்காளே சண்டைக்கு போன இடத்துல ஆறு இப்ப வாழறா யாருக்கு நடந்து நடக்கிறது சண்டை நடக்கிறதா யார் ஜெயிச்சுட்டா என் பிள்ளைகள் ஜெயிக்கிறாளா அப்படிங்கிற அபிப்பிராயத்தோட கேட்டான் இப்ப சொல்லச்சே தர்ம கட்சேத்திரே குருக்ஷேத்ரே குருக்ஷேத்திரங்கிறது தர்ம கஷேத்திரம் தர்மபுத்திரனுக்கு ஏற்கனவே குருக்ஷேத்திர பூமியில போய் நின்ன உடனே இன்னும் அவனுடைய தர்ம எண்ணம் அதிகப்பட்டு போய் நமக்கு எது இவாழ பொண்ணு ராஜ்யம் என்று ராஜ்யத்தை ஒப்படைச்சுட்டு ஓடியே போயிட்டானா தெரிஞ்சுக்கிறது திருத்தராஷ்டிரனுக்கு என்ன தெரியுமா திருப்தி அப்ப தர்மபுத்திரன் அந்த பூமியை போய் தொட்ட உடன் இன்னும் நல்லெண்ணம் வளர்ந்து பரம பக்தன ஆகி சண்டைய வேண்டாமனு என் பிள்ளைகிட்ட ராஜ்யத்தை குடுத்துட்டு ஓடிபட்டானா எவ்வளவு நல்லெண்ணம் பாருங்கோ அப்ப அவனுக்கு இருக்க அப்படி இவனுக்கு இருக்கிறது தர்ம சிந்தனம் அப்ப தர்மத்திலிருந்து மாறமாட்டார் சத்தியாது சத்தியம் பேசல இருந்து அவன் தவறவே மாட்டான் நீ துன்பம் கொடுத்தாலும் மாற்றி பேசினானா சத்தியமே பேசினான் பராக்கிரமாது அவனுடைய பராக்கிரமத்தை விராட்ட பருவத்தில் நீங்கள் எல்லாம் போய் கவருந்து வர பொண்ணிலே பசுமாடு கன்றுகளே ஒண்ணு நடக்கலையே என்ன கண்ட போட்டால் நடந்தது உங்களையே அவன் தானே காப்பாற்ற வேண்டியிருந்தது இவ்வளவு பேசி கர்மன் பேசினான் மடிந்து போக போகிறான் பீஷ்மரே நிற்க உண்ணாது துரோணர் நிற்க உண்ணாது பராக்கிரமமுடையவன் குருத்வாது ஆசானாக மதிக்கிறான் என்ன தவறு குரு செய்தாலும் அதை மீறி நம்ம சொல்லக்கூடாது நமக்கு பிடிக்காததே அவர் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள உண்டும் உன் அவன் குருவாக மதிக்கிறான் ஆனால்தான் நீ பண்ற தப்பெல்லாம் பொறுத்துக்கிறான் கிளேஷான் துன்பங்களை கொடுத்தாலும் அதை பொறுமையோடு ஏற்றுக்கொள்ளுகிறான் சொல்றேன் கேட்டுக்கோ கடைசியா விதம் சொல்லி முடிக்க போறார் துர்யோசனே சௌபலே கர்ணே துஷாசனே தயாய ஏமாதாய கத்தம் தம் பூதிமிச்சி ரெண்டு ஸ்லோகம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க இது ஒரு ஸ்லோகம் இன்னொரு ஸ்லோகம் எத்திர யோகேஸ்வர கிருஷ்ண எத்திர பார்த்தோ தனுர தத்திர விஜயோ பூதி திருவாணி மதிம எங்க யோகேஸ்வரனான கண்ணனோ எங்கே அர்ஜுனனோ அங்கதான் வெற்றி அங்கதான் மகாலட்சுமி அங்கதான் செல்வம் இதுல சந்தேகமே இல்லை இதை சஞ்சய் சொல்லிதான் முடிச்சுக்கார் இப்ப நேர விதனுடைய வாக்கு எங்க கர்ணனோ எங்க துரியோதனனோ எங்க துட்சாசனோ அங்க ஏது ஏது செல்வம் ஏது மகாலட்சுமி தோல்விதான் இவா மூணு பேரையும் உன் பக்கத்தில் வெற்றி வெற்றி நின்று எனக்கு கிடைக்கவே அப்ப எங்க துரியோதனனும் கர்ணனும் துட்சாசனும் உள்ளார்களோ அது அகர்மத்தின் கூடாரம் அவ்விடத்தில் வெற்றி கிஸ்டாது ஆனா நீ அந்த வெற்றியை எதிர்பார்த்து நாளைக்கு சஞ்சயன் பேச எதிர்பார்த்து ரித்துராய் கிடைக்காது அதனாலதான் தூக்கம் வராமல் தவிக்கிறாய் சொல்கிறேன் அறிவாளின்னு சொல்லப்படுறார் படிச்சிருக்கவே ஸ்லோகத்தின்படி நாம இருக்கமான்னு டெஸ்ட் பண்ணிட்டா போறோம் அடுத்த பத்து ஸ்லோகத்தாலே ஆரஆர்லாம் முட்டாளன்னு சொல்லப்போறார் அதன்படி நாம இல்லையான்னு தெரிஞ்சுட்டா போறோம் ஜாகிரதையா காத்திருப்போம் இந்த விதூர நீதி ஆடியோ பிராட்காஸ்டை